அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உடையார் முன் நில்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் நில்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இந்த பாட்டினுடைய சாரம் என்னவென்றால் ஆசிரியர் முன் பணிந்து நின்று கற்றவர்கள் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் அப்படி ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்காதவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாக ஆவார்கள் என்பதுதான் இந்த பொருளுடைய பொருள் இப்போ விளக்கம் சொல்கிறேன் பொருள் உடையவர் அப்படின்னும் பொருள் இல்லாதவர்கள் அதாவது அவனுக்கு எல்லாருக்கப்பா அப்படிங்கிறான் அவனுக்கு ஒன்றும் அப்போ பணத்தைத்தான் பொருளைத்தான் சொல்கிறார்கள் நிலம் இருக்கணும் அல்லது வீடு சொந்தமாக இருக்கணும் பணம் இருக்கணும் ஆபரணங்கள் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் மனிதனை உடையவன் அப்படிங்கிறான் அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன இல்லாதவன் சொல்கிறார்கள் ஆக உடையார் முன் இல்லார் சாதாரண அறிவு இருந்தாலே போரும் தான் அவன் முதல்ல படித்தோம் அறிவுடையார் எல்லாம் உடையார்னு படித்தோம் ஆனால் சாதாரண ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அவனுக்கு நிறைய இருக்கப்பா இவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க அது பொருளை வச்சுதான் சொல்லுவான் அது மாதிரிங்கிறார் அது மாதிரி ஏழை என்ன பண்ணுவான் அவன்கிட்ட பொருள் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பொருள் இருக்கிறவங்ககிட்ட போய் வறுமையில் இருக்கிறவன் எப்படியோ பணிஞ்சு தாழ்ந்து ஐயா அப்பா அப்படின்னு எதா காலை கையை பிடிச்சி பொருள் வாங்குவான் அது மாதிரி எப்படி பண்ணணுமா படிக்கிறவன் ஆசிரியர்கிட்ட போய் ரொம்ப பணிஞ்சு நின்று அவருக்கு சேவை பண்ணி எப்படியாவது அவர்கிட்ட இருந்து கல்வியை நாம் பெறணும் கேட்குற ஆசையினால் பணிவோட கற்கிற கல்வி தான் உயர்ந்தது கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவின்னு இன்னொரு அடக்கம் உடமையில் சொல்ல போகிறார் ஆக ஆசிரியர்கிட்ட போய் பணிவாக இருந்து அவரை வழிபடுறத வெறுக்காமல் அவரிடத்துல அன்பு செலுத்தி அவரை தெய்வமாக எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லி ஆசிரியரை தெய்வமாக நினச்சி வழிபடுறது நம்முடைய மரபு அதெல்லாம் அகங்காரத்தினால அரகன்ஸினால நான் அப்படியெல்லாம் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவர்கிட்ட போய் இருந்து பொறுமையாக படித்தா அவன்தான் உயர்ந்தவன் ஏக்கற்றும் கற்றார் ஆக கல்விங்கிறது ஆசிரியர்கிட்ட போய் முறையாக படிக்கிறது குறிக்கிறது என்பது இங்கே தெரிகிறது ஏக்கற்றும் கற்றார் கல்லாதவர் கடையரே அப்படி நான் போய் அவரையெல்லாம் பணிய மாட்டேன் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆசிரியருக்கு மதிப்பு இல்லாதவனிடத்தில் அன்பு இல்லாதவனிடத்துல கல்வியை போற்றாதவனிடத்துல கல்வியை தர மனசு வராது அப்போ அவர்கிட்ட இவன் படிக்கவும் முடியாது ஆக ஆசிரியருடைய அருணும் வேணும் நம்ம நாட்டில் அறிவை தெய்வமாக போற்றுகிறோம் கலைமகளாக போற்றுகிறோம் அந்த உயர்ந்த ஒரு பாவனை ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் தான் அந்த அறிவு வந்து வளரும் அந்த அறிவு நமக்கு தெய்வீகமாக வந்து கிடைக்கும் அதைத்தான் இங்கே வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் படிக்கிறது சிறந்த பயனை தரும் எனவே பணிந்து கற்பதில் ஒன்றும் குற்றம் இல்லை கர்வம் இல்லாமல் படிக்கிறது படிக்கிறதுனுடைய பயனை தெரிஞ்சுக்காம தன்னை செருக்கோட ஒருவன் பணிவில்லாமல் வழிபடுறதுக்கு மறுத்தானே ஆனால் அவனால் கற்க முடியாது என்கிற கருத்தும் இதில் அப்படியே சரியாக புரிஞ்சுக்கணும் அந்த கருத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இங்கே நாளடியார் புறநானூறு ரெண்டையும் மேற்கோளாக காட்டுகிறேன் கற்றவர் தலையாயினார் ஏக்கற்றும் கற்றார் தலையாயினார் நம்ம சேர்த்துக்கணும் இந்த குரலில் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்கிறவன் உயர்ந்தவன் அர்த்தம் ஏன்னா இது கடையர் கல்லாதவர் கடையர்ன்னு சொல்லியிருக்கார் கற்றவர் உயர்ந்தவர்ங்கிறத நாம் சேர்த்துக்கணும் அதுக்கு ஒரு ஆதாரம் பிரமாணம் இருக்குது கற்றார் தலையாயினார் கடை நிலத்தோர் ஆயினும் கற்றுணர்ந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் அப்படின்னு நாளடியாரில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புறநானூற்றில் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது உலகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதாரணமாக மக்கள் நினைக்கிறாங்க அப்படி அப்படி இல்லை எல்லாரும் மனிதர்கள் தான் ஆனால் யார் உயர்ந்தவன் சொன்னால் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்த குலத்தில் ஒருவன் நன்றாக கற்றிருந்தானே ஆனால் அந்த உயர்ந்த குலத்தில் இருக்கிறவன் தாழ்ந்த குலத்தில் இருக்கிறவனுக்கு கட்டுப்பட்டவன்தான் அவனுக்கு கீழே தான் அப்படிங்கிற கருத்தை புறநானூற்றிலையும் பார்க்குறோம் குரல் எடியாவது கற்க வேண்டும் என்றும் க வேண்டிய பருவத்தில் கற்களேன்னு சொன்னா பிறகு கல்வியே கற்க முடியாது வாழ்நாள் முழுவதும் நாம இழிவு நிலையிலே கடை இருக்க வேண்டி என்பதும் இந்த குரல் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது உடையார் முன் இல்லார் போலே கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்